ஹதீஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்துல்லாஹின் ஜெயத் ரசும் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லுல்லாஹும் அலிஹசம் அவர்கள் ஒழு செய்யும் போது அவர்களது உறுப்புகளை இருமுறை கழுவினார்கள்